வணக்கம் நேயர்கிலே நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்தில்குமார் இன்று மே மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தர்போதிய சிரியா பிராந்தியத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் மூன்று லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடகாமா இந்தியாவின் கோழிக்கோடு நகரை அடைந்தார் இதன் மூலம் இந்தியாவுக்கான கடல் வழி முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு உலகின் முதலாவது நவீன அட்லஸை ஆப்ரஹாம் ஓட்டிலியஸ் என்பவர் வரைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லேவிஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் ஆகியோர் இணைந்து செப்பு ஆணியுடன் கூடிய ஜீன்ஸ் பேண்டிற்கான காப்புரிமம் பெற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு திரைப்பட வரலாறு தொடங்கியது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது புரோட்டோடைப் கினடோஸ்கோப் கேஐ என்இடிஓ எஸ்இஓஓஓ பிஇ போட்டோடைப் கினடோஸ்கோப் எனும் முறையிலான அசையும் படங்களை முதல் முறையாக பொதுமக்களுக்கு காண்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கியூபா அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெற்றது தாமஸ் எஸ்பிராடா பால்மா என்பவர் அந்நாட்டின் முதலாவது அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சார்லஸ் லின்பர்க் என்பவர் நியூயார்க் நகரிலிருந்து பாரிஸ் நகருக்கு தனி மனிதராக இடைநில்லா விமானத்தை இயக்கினார் நான் ஸ்டாப் இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெலியா ஏர்ஹார்ட் எனும் பெண்மணி நியூ ஃபவுண்ட்லாந்திலிருந்து அயர்லாந்து வரை இடைநிற்காத விமானத்தை தனி மனிதராக இயக்கி சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜியாங் ஹை ஷெக் என்பவர் சீனாவின் முதலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானின் சுக் நகர் எனும் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்தனர் இவர்களின் பெரும்பாலான பெங்காலி இந்துக்கள் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபெக் மாநிலத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில்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 23 மூன்று ஆண்டுகால இந்தோனேஷிய ஆட்சி மற்றும் மூன்று ஆண்டுகால ஐநாவின் தற்காலிக ஆட்சி முடிவுக்கு வந்து கிழக்கு தீமோர் விடுதலை பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் நெசவு தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலை நிறுத்தமானது பங்களாதேஷில் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அயோத்திதாசர் தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு எட்வர்ட் பூக்னர் ஜெர்மன் வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீட குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலுமகேந்திரா தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜன் பி தேவ் மலையாள நடிகர்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 விடுதலைப் புலிகளின் மூத்த தளபதி இன்னாலின் சிறப்புகள் கேம்ரூன் தேசியனால் நாள் கிழக்கு தீமோர் விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே